நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமேலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெள்ளை சோள அடை செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளை சோளம் ரெண்டு கப் உளுத்தம்பருப்பு கால் கப் தோரம்பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் தேங்காய் அரை மூடி பச்சை மிளகாய் ரெண்டு அல்லது மூணு இஞ்சி ஒரு துண்டு உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஒன்று கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் கொத்தமல்லி தழி சிறிதளவு வெங்காயம் ஒன்று செய்முறை முதல்ல நம்ம வந்து வெள்ளைச்சோளம் கடலை பருப்பு துவரம்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு அந்த எடுத்து மிஷினில் போட்டுட்டு அது கூட பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு ருசிக்கேற்ற போட்டு நல்லா கலந்து அதை குறை குறைன்னு அரைச்சிப்போம் இந்த தேங்காயும் போட்டு அதிலே அரைச்சிடுவோம் நல்லா அரைச்சிட்டு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிடலாம் வெங்காயத்தை அதில் கலந்துடலாம் அந்த மாவில் கலந்துருவோம் அதே மாதிரி கொத்தமல்லி தாளியும் ஃபைனாக சாப் பண்ணி அந்த மாவில் கலந்துக்கலாம் சாப்பாடு வச்சுக்கலாம் வானல் வச்சுட்டு வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுவிடுவோம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு அதை வறுத்துட்டு கொ போட்டு கில்லி போட்டு நல்லா ஒரிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த துவைச்சதை எடுத்து அந்த மாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் தவா வச்சுடுவோம் தவா காய்ஞ்சதும் இந்த எண்ணெய் ஊற்றி அடை மாவு ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெள்ளை சோள ஆடை தயார் இதுக்கு மேலே நம்ம சின்ன சின்னதாக இந்த அடை செஞ்சுட்டு மேலே டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கேரட் துருவல் ஒரு டா ஒரு இதுல ஒரு அடையில இன்னொரு அடையில சீஸ் துருவல் இன்னொரு அடையில புதினா சட்னி நம்ம வீட்டில் இருந்தால் அதை ரெண்டு பக்கமாக தழுவி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் பிடிக்குமோ அதை வச்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்